வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு மலையடி வாரத்துல அந்த கோயில் அங்க ஒரு பூசாரி சுவாமிக்கு பணி உடையெல்லாம் செஞ்சுட்டு அந்த கோயிலையே வாழ்ந்து வந்தாரு ரொம்ப நாளா அவரு அந்த கோயில்ல தான் வாழ்ந்து வர்றாரு அந்த கோயில் கற்பகிரகத்துல உள்ள கடவுளோட செல நின்ன அமைச்சிருந்தாங்க அன்னைக்கு இப்படித்தான் ராத்திரி நேரம் பூசாரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இருந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு தயாரானாரு அப்போ அவருக்கு ஒரு சின்ன நினைப்பு வந்தது அதாவது பாவம் நம்ம சாமி நின்றுக்கிட்டே இருக்காரு அவருக்கு கால் வலிக்காதா என்ன இந்த பூசாரி நேரடியா கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற நின்னுக்கிட்டு இருக்கிற பகவானை பார்த்து உடனே பகவான் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிய பார்த்து கேட்டாரு பூசாரியும் நாளைக்கு வேணும்னா உங்களுக்கு பதிலா பகல் நேரத்துல உங்க மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நான் சிலையா நிக்கிறேன் நீங்க ஓய்வா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சாமிக்கும் இது சரின்னு பட்டுச்சுது மறுநாள் காலையில பொழுதுபிடிஞ்சதும் பூசாரி செல்ல மாதிரி கற்பக்கிரகத்தில் நிற்க அவருக்கு தென்னை மாதிரியே அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி பூசாரிக்கிட்ட இங்கே பாரு வெளியே எது நடந்தாலும் நீ அசையக்கூடாது அப்படியே நிற்கணும் நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் அந்த அருவியில் குளிச்சுட்டு அப்புறமா கோயிலில் வந்து ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பூசாரி உருவத்தில் வெளியே போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் அந்த கோயிலுக்கு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ஆள் வந்தாரு சாமிய நல்லா கும்பிட்டுட்டு அவரு இருந்த ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து உண்டியல்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில் தூண்ல சாஞ்சி உட்காந்தாரு இத பார்த்துக்கிட்டே இருந்த பூசாரிக்கு ரொம்ப நல்ல மனுஷன் ஐநூறு ரூபாயெல்லாம் காணிக்க போட்டிருக்கிறாரு இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டே இருந்தாரு அந்த பக்தன் கோயிலிருந்து கிளம்பி போறப்போ அவரு கொண்டு வந்த பைய அங்க விட்டுட்டு போயிட்டாரு இது சாமி ரூபத்துல வந்து பூசாரிக்கு தெரியும் ஆனா அவரால் பக்தனை கூப்பிட்டுட்டு அந்த பைய எடுத்துட்டு போன்னு சொல்ல முடியல அந்த பக்தன் போய் கொஞ்ச நேரத்துல அந்த கோயிலுக்கு இன்னொரு ஏழை குடியானவன் வந்தான் வந்தவன் கடவுள மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு கோரிக்கையையும் வச்சான் அதாவது இறைவா தங்க அருளால எனக்கு இருக்கிற ஒரே மகளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிட்டேன் நீங்கள் தான் அவளுக்கு நல்ல இடத்துல வரண் அமைவதற்கு தேவையான செல்வ செழிப்பை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே தன்னுடைய சட்டப்பைய துளாவி அதிலிருந்து ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து கோயிலில் உண்டில் போட்டுட்டு அவனும் கொஞ்ச நேரம் கண் மூடி கோயிலில் அமர்ந்தான் அவன் கண்டிருந்து பார்த்தும் முதல் பக்தன் விட்டு சென்ற அந்த பைய அவன் கண்ணில் பட்டுருச்சு பையை எடுத்து பார்த்தான் அந்த பைக்குள்ளால கட்டுக்கட்டா பணமும் தங்க நகைகளை இருந்துச்சு இவன் சுற்றி முத்தி பார்த்தான் கோயில்ல அவனை தவிர வேற யாருமே கிடையாது பையில ஏதாவது விலாசம் இருக்குதான் பார்த்தான் எந்த விலாசமும் இல்லை உடனே அவன் கடவுளை பார்த்து இறைவா என்னே உன் கருணை என் வேண்டுதல நிறைவேத்துவதற்காக தாங்கள் நடத்திய திருவிளையாடல் தான் இது மிக்க நன்றி இந்த பணம் நகையை வச்சு நல்ல வரன் பார்த்து என் மகளுக்கு நல்ல முறையில் மனம் முடிச்சு நம்ம கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான் தெய்வ ரூபத்தில் இருந்த பூசாரிக்கு அப்படியே தலை சுத்திருச்சு ஆனால் அவரால் எதுவும் பேச முடியாது வாயடைச்சி அப்படியே நின்றுக்கிட்டு இந்த பக்தன் போய் கொஞ்ச நேரத்தில் அந்த கோயிலுக்கு கப்பலில் மாலுமியாக வேலை பார்க்குற ஒருத்தர் மிடுக்கான உடையோடு வந்தார் அவரு இறைவனை பார்த்து கடவுளே ஒரு மாசம் லீவு இன்னையோடு முடிஞ்சிருச்சு நான் இன்னைக்கு மறுபடி கப்பலில் வேலைக்காக போகிறேன் நான் திரும்ப ஒரு மாதம் கழிச்சு தான் ஊருக்கு வருவேன் அது என் குடும்பத்தார நீ தான் பாதுகாவலாக இருந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக வேண்டிகிட்டு இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல தான் பைய தொலைச்சிட்டு போனாரு அந்த பக்தன் இன்னும் நாலஞ்சு பேரோட வேகமா கோயிலுக்குள்ள வந்தான் வந்தவன் அவன் பைய எங்க விட்டுட்டு போனானோ அந்த இடத்துல போய் பார்த்தான் அங்க பையில கோயில்ல வேற யாரும் கிடையாது சுத்தும் பார்த்தான் அந்த மாலுமிதான் பப்யம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு உடனே அவர்கிட்ட போய் ஏங்க என் பைய பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு அந்த மாலுமி அப்படி எது நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாரு உடனே பைய தொலைச்சோர் கூட வந்த இன்னொரு ஆள் என்ன பண்ணாருன்னா இப்படிலாம் கேட்டால் இந்த ஆள் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த கட்டையால மாலுமியை தாக்க ஆரம்பிச்சுட்டாரு அவ்வளவுதான் பக்கத்தில் இருந்த மற்றவங்களும் சேர்ந்து மாலுமியை அடித்து அந்த கோயிலை விட்டு எழுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பூசாரிக்கு ஒன்னுமே ஓடல இந்த அநியாயத்தை எல்லாம் பார்க்க கூடாது என்ன நினைச்சுதான் கடவுள் இப்படி கல்லா நிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொதித்து போய் அப்படியே சிலையா நின்னு அந்த நேரம் பூசாரி வடிவத்துல இருந்த கடவுள் கோயிலுக்குள்ள வந்தாரு அவர் வந்த உடனே பூசாரி கடவுளே இனி ஒரு நிமிடம் கூட ஓ விஷ வேஷத்தை என்னால போட முடியாது நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அறைக்குள்ள கடவுள் அழைச்சான் உடனே கடவுள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாரு பூசாரியும் விஷயத்தையும் விவரமா எடுத்து கோரிட்டு இது அநியாயம் அதுவும் உங்க சன்னதுல இந்த அநியாயம் அரங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொதி தெளிந்தாரு உடனே கடவுள் எது அநியாயம் அப்படின்னு சொல்லி நீ அது அநியாயம் கிடையாது அதுவே நியதி அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கு எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொன்னாரு கடவுள் அப்படி என்ன பேசிருப்பாரு நாளைக்கு சொல்றே நண்பர்களே வணக்கம்